ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு அபு மூசாரதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இரண்டு குளிர்ந்த நேர தொழுகைகளை ஒருவர் தொழுதால் அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று நபி அலிசல்ல புகாரி ஐந்து ஏழு நான்கு முஸ்லிம் ஆறு மூன்று ஐந்து இதன் விளக்கம் இரண்டு குளிர்ந்த நேர தொழுகைகள் என்பது சுபவும் அசருமாகும்